அனைவருக்கும் வணக்கம் நற்றினையின் சிந்தனை துண்டில் நிகழ்ச்சிக்காக திருநெல்வேலி மாவட்டம் சுண்டவெளியிலிருந்து மானுவேல் இந்த நாள் சிந்தனையின் தலைப்பு பணிவு நம்முடைய சாதனை செயலுக்காக நமது உறவுகளும் நட்புகளும் சக ஊழியர்களும் மேல் நம்மை பார்த்து தெரிவிக்கின்ற பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் வளர்ச்சிக்கான ஊக்க உரங்களாக கருத வேண்டுமே ஒழிய கலை வளர வளர்க்கும் மரங்களாக நாம் கருதக்கூடாது பெருக்கத்து வேண்டும் பணிவு என்கிறார் வள்ளுவர் பணியாத நிமிர் மரங்கள் காட்டு வெள்ளத்தில் காணாமல் காணாமல் போய்விடுகின்றன பணிந்து வளையும் நாணல்கள் பண்புடன் தலைத்து வளர்கின்றன பணிவு மேலும் சாதிப்பதற்கான ஆவலை தூண்டி விடுகின்றது ஆணவம் எல்லா வளர்ச்சிகளும் அடியோடு நின்று பெரிய முற்றுப்புள்ளியை கொண்டு வந்து வைத்து பணிவே பயிற்சியில் முதற்படி பணிவாய் நடத்தல் வேண்டும் பெயர் சொல்லும்படி சிந்திப்போம் வாழ்வில் நாம் ஒவ்வொரு செயலிலும் பணிவை வெளிப்படுத்துவோம் நன்றி